அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே கொண்டு தொடர்ந்து நாம் குரட்பாக்களை பல்வேறு தலைப்புகளின் கீழ் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் செயல் நலம் உடல் நலம் இப்பொழுது நாம் உறவு நலத்தின் அடிப்படையிலே திருக்குறளிலே இல்லறவியல் பகுதியை வரிசையாக பார்த்து வருகிறோம் அதிலே முதலிலே இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரம் அமைந்திருக்கிறது பாயிரத்திலே கடவுளை வாழ்த்தினார் திருவள்ளுவர் இதற்கு முன்பகுதி பாயிரம்னு நான்கு முகவுரையாக அமைந்தது வான் சிறப்பு என்கின்ற தலைப்பிலே உலகத்தையே வழிபடுவதாக நாம் சிந்தித்தோம் பிறகு இந்த உலகத்திலே அற வாழ்ந்து வாழ்க்கை நிறைவு செய்த பெரியோர்கள் துறவிகள் அவர்களை நன்கு சிந்திக்கும் வகையிலே நீத்தார் பெருமையை கற்றோம் அதெல்லாம் இருக்கதில்ல நம்ம இந்த வகுப்பில் அது சொல்லலை அரண் வலியுறுத்தல் தர்மத்தோட சக்தி என்னங்கிறத திருவள்ளுவர் சொன்னார் இதெல்லாம் தான் கடவுளை போற்றி உலகத்தை போற்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கிய நீத்தார்களுடைய பெருமையை போற்றி தர்மத்தினுடைய சக்தியை மனதிலே பதியும் வண்ணம் பாயிரத்திலே உபதேசித்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமா பிறகு இல்லறவியலை தொடங்குகிறார் பிறகு துறவரவியலை உபதேசிக்கிறார் பிறகு ஊழியலை சொல்லுகிறார் அதற்கு பிறகு பொருட்பாலிலே உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான அரசாட்சி அரசியலை பற்றி அமைச்சியலை பற்றி இப்படியெல்லாம் வலிர்சையாக முறையாக உபதேசிக்கிறார் இதிலே நாம் இப்பொழுது கடைசியாக இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்திலே இல்வாழ்க்கை என்கின்ற தலைப்பு அதுதான் அதிகாரம்னு பேர் இந்த தலைப்பிலே பத்து குரட்பாக்களின் பொருளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்த்துவிட்டு பிறகு நாம் அடுத்த தலைப்பாகிய வாழ்க்கை துணை நலம் என்கின்ற தலைப்பிலே மனைவிக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் மனைவியினுடைய பெருமையை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த அதிகாரத்தினுடைய சாரத்தை இப்பொழுது சொல்லிவிடுகிறேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ற இரண்டு குரட்பாக்களிலும் இல்வாழ்க்கையின் நோக்கம் என்ன இல்வாழ்க்கை தான் அனைத்து அறங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்பதை பற்றி உபதேசம் செய்தார் முதல் இரண்டு குரட்பாக்களிலும் இல்வாழ்க்கையினுடைய தன்மை எத்தகையதாக இருக்க வேண்டும் நோக்கம் எல்லாருக்கும் அமைதியான ஆனந்தந்தான் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அந்த குடும்ப வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சொன்னார் பிறகு அறத்தை கடைப்பிடிப்பதற்காக மூன்று குரட்பாக்களை சொன்னார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று உபதேசம் செய்தார் ஆகவே இல்வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அறத்தை பற்றிய வழிமுறையானது உபதேசிக்கப்பட்டது பஞ்ச மகா செய்ய வேண்டும் சமூகத்துக்கு வழங்கி தான் அனுபவிக்க வேண்டும் குடும்பத்திலே அறமும் அன்பும் ஓங்கி இருக்க வேண்டும் அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு செயலும் அது செயலே பயன் பயனே செயல் அப்படி செயலும் பயனும் ஒன்றுங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்தினார் அந்த அன்பு மரணங்கிற குரட்பாவில் பிறகு இந்த இல்வாழ்க்கை உயர்ந்ததுன்னு காமிச்சார் எடுத்தவுடனே துறவுக்கெல்லாம் போய் மனதையும் உடலையும் கெடுத்துக்கூடாது அப்படிங்கிற கருத்துப்படும்படி சொன்னார் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றிற் போய்பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருளெல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இந்த நான்கு குரட்பாக்களையும் என்ன பண்ணினார் இல்லறத்தையும் துறவரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இல்லறம் உயர்ந்தது என்பதை நன்றாக உபதேசம் செய்தார் பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே சிறந்தது ஆகவே உறையான வாழ்க்கையிலிருந்து நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அற நெரிப்படுத்தி, நெறிப்படுத்தி பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு துறவரத்தை காட்டிலும் இல்லறமே பாதுகாப்பானது சிறந்தது மேலானது என்பதை நன்றாகவே உபதேசம் செய்திருக்கிறார் கடைசியாக எல்லாவற்றையும் வகுத்து தொகுத்து சொன்னார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் இந்த குரட்பாவில் இல்வாழ்க்கையினுடைய மறுமை பயனாகிய தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது கூறப்பட்டது இம்மைப்பயனாகிய புகழ் இல்லறத்தின் இறுதியில் கூறப்படும் இந்த இம்மைப்பயனாகிய புகழ் கடைசியில் புகழ்ன்னு ஒரு அதிகாரம் வரப்போகிறது ஆ தெய்வத்துள் வைக்கப்படும் கூறப்பட்டதுன்னு பரிமேலகருடைய உரை ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் முறையாக வாழ்கிறவன் இல்வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒழுங்காக அறிவுபூர்வமாக உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி சொற்களை சரியாக வைத்து எண்ணம் சொல் செயல்களை எல்லாம் கவனித்து யார் அறிவுபூர்வமாக குடும்ப வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் இங்கேயே தெய்வமாகி விடுவான் என்ற கருத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம் பிறகு தெய்வமாவது என்பது இருக்கட்டும் இங்கேயே எல்லோராலும் தெய்வமாக கருதி போற்றப்படுவான் முறையாக வாழ்ந்து நிம்மதியையாக வாழ வேண்டும் என்பவர்களால் அவன் தெய்வமாக கருதப்படுவான் என்பதை புரிந்து வேண்டும் இதனுடைய தொகை பொருளாக ஜெகவீரபாண்டியனார் சொன்ன கருத்தை சிந்திக்கலாம் இல்வாழ்பவன் எல்லாருக்கும் இனிய துணை என்கிறார் முதல் குரட்பாவில் இரண்டு துறந்தார் எவரையும் அவன் புறந்து மகிழ்வான் மூன்று தென்புலத்தார் முதலியோரை அன்புடன் போற்றுவான் நான்கு பழி படியாமல் பகுத்து உண்பான் ஐந்து அன்பும் அரணும் அவன் பண்புடைமைகள் ஆறு அறநெறி ஒழுகி அதிசய நலன்களை அடைவான் ஏழு இயல்போடு இல்வாழ்ந்து உயர் மகிமை பெறுவான் எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறன் வழி ஒழுகல் நோற்பினும் வலியது ஒன்பது நல்ல அறம் என அமைந்தது இல்லற வாழ்க்கையே பத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வமே இப்படி வகுத்து தொகுத்து சொல்லி இருக்கிறார் ஜெகவீர பாண்டியனார் என்கின்ற பெரியவர் இந்தளவிலே இல்வாழ்க்கை அதிகாரத்தினுடைய சாரத்தை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாம் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரம் அதாவது தலைப்பில் உள்ள குரட்பாக்களை நன்றாக படித்து பொருள் தெரிந்து கொள்வதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான